வணக்கம் நச்சினியின் ஆயிரத்தி பதினாறாவது செய்தி சேவை மார்ச் நான்கு இரண்டாயிரத்தி பதினெட்டு மாசித்திங்கள் இருபதாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இன்றைய செய்தித்தாள்கள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வழங்குபவர் அறிமுகம் சே ஞானப்பிரியன் தமிழக செய்திகள் காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பதற்கு பிரதமரை நேரில் சென்று சந்திப்பதென தீர்மானிக்கப்பட்ட நிலையில் தமிழக பிரதிநிதிகளை சந்திப்பதற்கு பிரதமர் மறுக்கிறார் என்றும் இது கண்டனத்துக்குரியது என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் கடந்த வியாழன் என்று மதுரை என்கவுண்டரில் கொல்லப்பட்ட ரவுடிகளின் கூட்டாளியான மாயக்கண்ணன் கோர்ட்டில் சரணடைத்தார் தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்கத்தின் மாநில தலைவர் ஐயா கண்ணு தலைமையில் விவசாயிகள் கன்னியாகுமரியிலிருந்து சென்னைக்கு நூறு நாள் விழிப்புணர்வு நடைப்பயணம் தொடங்கியுள்ளனர் திருமணம் செய்வதாக கூறி பலரிடம் பல கோடி ரூபாய் பண வசூலியில் ஈடுபட்ட நடிகை ஸ்ருதி மீது குன்றர் சட்டத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது சட்டவிரோதமாக செயல்பட்டு வரும் உரிமம் பெறாத ஓ என்ஜிசி கிணறுகளை உடனடியாக மூட வேண்டும் என்று மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் ஜவஹீர்ல்லா வலியுறுத்தியுள்ளார் இந்திய செய்திகள் வடகிழக்கு மாநிலங்களில் முதல் பாரதிய ஜனதா கட்சியின் தாமரை மலர தொடங்கியுள்ளது திரிபுரா மாநிலத்தில் கால் நூற்றாண்டுகளாக மகாராஷ்டிராவில் ஏழாயிரம் பேர் ஒரே இடத்தில் கூடி புத்தகம் வாசித்த நிகழ்ச்சி புதிய கிண்ண சாதனை படைத்துள்ளது பத்திரிகையாளர் கௌரி லங்கேஷ் படுகொலையில் தொடர்புடைய முதல் சிறப்பு விசாரணைக் குழுவினர் கைது செய்துள்ளனர் கேரள முதல் மந்திரி பினராயி விஜயன் உடல் நலக்குறைவு காரணமாக நேற்று சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் பரிசோதனை முடிந்து அவர் நலமுடன் இல்லம் திரும்பினார் பிரபல வைர வியாபாரி நிரவ் மோடிக்கு பஞ்சாப் நேஷனல் வங்கியில் ரூபாய் பதினோரு கோடி ரூபாய் மோசடி செய்த வழக்கு தொடர்பாக பிடி வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டுள்ளது மேகாலயாவில் நாங்கள் ஆட்சி அமைப்போம் என அம்மாநில காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்கள் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளனர் தொடுக்கை ஒலி கேட்டு உரையை பாதியில் நிறுத்திய மோடிக்கு சமூக வலைதளங்களில் பாராட்டு புகிறது செய்திகள் போர் நிறுத்தத்தை மீறி சிரியாவில் துருக்கி போர் விமானங்கள் நடத்திய தாக்குதலில் முப்பத்தி ஆறு பேர் பலியாகியுள்ளனர் சீன அதிபரின் பதவிக்காலம் நீட்டிப்பு தொடர்பாக முடிவு செய்ய பாராளுமன்ற கூட்டம் தொடங்கியது வானிலை ஆய்வுக்காக ரூபாய் எழுபதாயிரம் கோடி செலவில் கோஸ்ட் எஸ் பதினேழு வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்டது உலகிலேயே அதிக தொழில்நுட்ப ஆய்வு செயற்கைக் நாசா விண்ணில் வெற்றிகரமாக செலுத்தியுள்ளது இதன் மூலம் மேற்கு அமெரிக்காவில் ஆட்டிப்படைக்கும் பெரும் புயல்கள் உள்ளிட்ட இயற்கை சீற்றங்களை இனி துல்லியமாக கணிக்க முடியும் என்கிறதுவெளி ஆய்வு மையம் புதிய சட்டத்தை உருவாக்க காலவரம் குறிக்கப்பட்டுள்ளது இங்கிலாந்து ராணி எலிசபெத்தை கொள்ள நியூசிலாந்தில் நடந்த சதி முப்பத்தி ஆண்டுகளுக்கு பின் தற்போது அம்பலமாகியுள்ளது ஆப்பிரிக்க நாடான புல்கினோ பசோவில் தீவிரவாத தாக்குதல் நடைபெற்றது இதில் எண்பது பேர் காயமடைந்தனர் வணிகச் செய்திகள் ரூபாய் முன்னூற்று முப்பத்தி மூன்று கோடி செலவில் பி எஸ் என்ல் நிறுவனத்தின் மொபைல் சேவை விரிவாக்கம் செய்யப்பட உள்ளது இறக்குமதி வரி விதிப்பை அதிகரிக்கும் அமெரிக்க அதிபர் டிரம்பின் முடிவால் இந்தியாவில் உடனடி தாக்கம் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று இந்திய உறுப்புத்துறை செயலர் அருணா சர்மா தெரிவித்துள்ளார் அனில் அம்பானிக்கு சொந்தமான டிடிஎச் சேவை அளிக்கும் ரிலையன்ஸ் பிக் டிவி நிறுவனம் புதிய சலுகைகளை வாடிக்கையாளர்களுக்காக வழங்கியுள்ளது வர்த்தக கேஸ் சிலிண்டர் விலை நடப்பு மாதத்திற்கு எண்பது புள்ளி ஐம்பது குறைந்து ஆயிரத்தி இருநூற்றி எழுபத்தி எட்டாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது நிதி நிதியாண்டின் முதல் ஒன்பது மாதங்களில் உருக்கு பொருட்களுக்கான தேவை ஐந்து புள்ளி இரண்டு சதவீதம் அதிகரித்துள்ளது இது தொழில்துறைக்கு சாதகமான அம்சமாகும் என தர மதிப்பீட்டு இக்ரா தெரிவித்துள்ளது பொதுத்துறையைச் சேர்ந்த ஓ நிறுவனம் நாற்பத்தி இடைக்கால ஈவுத்தொகை வழங்குவதாக அறிவித்துள்ளது நாட்டின் ஒட்டுமொத்த தேயிலை உற்பத்தியில் சிறிய விவசாயிகளின் பங்களிப்பு கணிசமான அளவில் உயர்ந்ததாக இந்திய தேயிலை வாரியம் கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது சர்வதேச வர்த்தக உறவுகளை மேம்படுத்த அதிகபட்ச தாராளமயத்தை கடைபிடிக்கிறது இந்தியா என்றும் மத்திய அமைச்சர் சுரேஷ் பிரபு பெருமிதமாக தெரிவித்துள்ளார் பொதுத்துறையைச் சேர்ந்த கோல் இந்தியா நிறுவனம் பிப்ரவரியில் ஐந்து கோடி டன் நிலக்கரியை உற்பத்தி செய்துள்ளது எனினும் இது நிர்ணயிக்கப்பட்ட ஆறு கோடி டன் என்ற இலக்கை விட குறைவாகும் ஸ்மார்ட் வாட்ச் பிரிவிலும் முத்திரையை பதித்துள்ளது ஆப்பிள் நிறுவனம் விளையாட்டுச் செய்திகள் டர்பன் டெஸ்டில் நானூற்று இரண்டு ரன்கள் முன்னிலை பெற்று வலுவான நிலையில் உள்ளது ஆஸ்திரேலியா கிர்கிஸ்தான் நகரில் ஏசியன் மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெற்று வருகிறது நேற்று நடைபெற்ற அறுபத்தி ஐந்து கிலோ எடைப்பிரிவில் பத்துக்கு நான்கு என பஜ்ரங் புனியா வெற்றி பெற்று வெண்கலப் பதக்கத்தை வென்றார் ஐம்பது சராசரியுடன் பத்தாயிரம் ரன்களை எட்டிப்பிடித்துள்ளார் ஆஸ்திரேலிய அணியின் கேப்டன் ஸ்டீவ் ஸ்மித் நியூசிலாந்துக்கு எதிரான மூன்றாவது ஒருநாள் போட்டியில் இங்கிலாந்து அணி நான்கு ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது புதிய தலைமுறை தொலைக்காட்சியில் ஆண்டுதோறும் சாதனை படைத்த பெண்களுக்கு சக்தி விருது வழங்கி வருகிறது இதன் தொடர்பாக சிறந்த புலைமைக்கான விருது பிரபல பின்னணிப் படகி வானிஜெயராமுக்கு வழங்கப்பட்டுள்ளது நடிகை தேவதர்ஷினி தற்போது சினிமாவிலும் முன்னணி காமெடி நடிகையாக பலம் வந்து கொண்டிருக்கிறார் அண்மையில் வெளியான மனுசனா நீ படத்தை திருட்டு வீடியோவாக இணையத்தில் பதிவேற்றிய தியேட்டர் உரிமையாளர் கைது செய்யப்பட்டுள்ளார் ப ரஞ்சித் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடிப்பில் உருவான காலா டீசர் நேற்று முன்தினம் நள்ளிரவு வெளியிடப்பட்டது இந்த டீசர் யூடியூபில் புதிய சாதனை படைக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் இருபத்தி நான்கு மணி நேரம் ஆகியும் காலா படத்தின் டீசர் மெர்சல் பட டீசரின் சாதனைகளை மிஞ்ச முடியவில்லை பெற்றோர்களின் பாசம் தூய்மையானது தயவு செய்து கலங்கப்படுத்த என்று ஸ்ரீதேவியின் மகள் ஜான் உருக்கமாக இச்சுடன் அட்டினை இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன நன்றி வணக்கம்